ஒவ்வொருவருக்கும் அவனது பித்தட்டு பகுதியில் கொடியிருக்கும் அவனது மோசடியின் அளவுக்கு ஏற்ப அது உயர்த்தப்பட்டிருக்கும் அறிந்து கொள்ளுங்கள் மக்களை ஏமாற்றும் தலைவனை விட பெரும் மோசடிக்காரன் எவனும் இல்லை என்று நம்பி அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று ஏழு மூன்று எழுபது